நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறுக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலைமையிலு மருந்து என்னன்னு பார்ப்போம் நெருப்பில் இட்டு அந்த புகையை ஆண் வாய திறந்துக்கிட்டு அந்த புகையை உட்கொண்டால் பல்வழி பல் சொத்தை பல் அரணை பல் ஈறு வீக்கம் ஈரில் சீழ் வடிதல் பல் ஆட்டம் இவை அனைத்துமே நீங்க விடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்